तापत्रय विनाशाय சச்சிந்த விஷ்வோதிவே தாபத்திய விநாமோஹௌ சுகம் தும் वास्तवी भगवान ஸ்ரீஷ்ணர் உத்தவருடைய கேள்வியை முன்னிட்டு கொண்டு மேலும் உபதேசத்தை இந்த அத்தியாயத்தில் தொடர்கிறார் இதுக்கு முதல் அத்தியாயத்தில் கடைசியில் உத்தவர் இந்த ஸ்தித பிரஜ விஷயம் அதை கேட்டிருக்கிறார் எப்படி ஒருத்தனுக்கே வந்து எப்படி சம்சாரமும் இருக்குது மோக்ஷமும் இருக்குது சமகாலத்தில் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதான் விஷயம் பகவான் சொன்னார் உண்மையிலேயே அதெல்லாம் குணங்களால் ஏற்படுறது அதுக்கு காரணம் மாயை உண்மையிலேயே பந்தமோ மோட்சமோ இல்லைன்னு சொன்னார் இப்போ திரும்பவும் அதே விஷயத்தை சொல்கிறார் சோகமோகௌகம் துக்கம் தேகாபத்திஷ்ட மாயையா பவந்தி அப்படி சொல்லலாம் மாயை ஏன்னா எல்லாம் மாயினால் எதுனா இந்த சோகம் சோகம்ங்கிறதும் துக்கம்னு அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறது வெளியில் சொல்லிக்க முடியாமல் இருக்கிறது சோகம் உடம்பில் வலியெலாம் இருக்கே அதெல்லாம் வந்து துக்கம் அப்படி ரெண்டாக பிரிச்சுக்கணும் சுகம் அப்படின்னு சொன்னால் நம்ம அனுபவிக்கிற வாழ்க்கையில் அனுபவிக்கிற சுகம் மோகம் மோகம்னு சொன்னால் அதில்னால கஷ்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சும் அதையே திரும்ப திரும்ப பண்ணுறோம் இல்லையா இது பண்ணினா நம்ம மனசுக்கு துக்கம் ஏற்படும் சமூகத்துக்கு துக்கம் ஏற்படும் அப்படின்னு ஓரளவுக்கு மனசாட்சிக்கு தெரிஞ்சால் கூட அதையும் மீறி செயல்படுறோம் இல்லையா அதை ஜெயிக்காம மனம் போன போக்கில் வாழ்கிறோமே படித்தபடி வாழாமல் இருக்கோமே அதுதான் மோகம் எது நல்லது எது கெட்டதுன்னு படித்ததுக்கு பிறகும் அதை கடைப்பிடிக்காமல் வாழாமல் இருக்கிறது தான் மோகம்னு பேர் ஆக இந்த மோகமாக இருக்கட்டும் அதாவது அஜானம் அவிவேகம் எல்லாமே மோகத்துக்கு சொல்கிறது மோகஹானா டெல்யூஷன் அர்த்தம் அவிவேகா பிரித்து பகுத்தறிவு இன்மை இப்படிலாம் அர்த்தம் பகுத்தறிவின்மைனால் நம்ம சாஸ்திரியமான பகுத்தறிவின்மை தமிழ்நாட்டில் சில பேர் பகுத்தறிவுன்னு சொல்கிறதெல்லாம் நீங்கள் அது அதுதானோன்னு நினச்சிடுவாங்க பகுத்தறிவுன்னா பகுத்தறிவு நமக்கு வேணும் அதெல்லாம் போலியான பகுத்தறிவு படித்து பகுத்தறிவு இல்லை ஏதோ காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிற பகுத்தறிவு தெளிவில்லாத பகுத்தறிவு இல்லை அதை மதிக்க வேண்டியது இல்லை ஆனால் அது கொஞ்சம் பாப்புலராக இருக்கிறதுனால அதை சொல்ல வேண்டியிருக்கு அது ரொம்ப எதெல்லாம் நல்லது இல்லையோ அதெல்லாம் பரவிடுறது இப்போ அதுக்கு திருஷ்டாந்தம் சொல்கிறார் இந்த அடுத்தது தேகாபத்தின்னு இருக்குது தேகாபத்தின்னா உடம்பு வருது உடம்பு ஏற்படுறது அப்புறம் இந்த உடம்பை உண்மைன்னு நினைக்கிறோம் இந்த உடம்பு தான் நான்னு வேறு நினைக்கிறோம் சில சமயம் என்னோடதுன்னு வேறு நினைக்கிறோம் எல்லாம் எதுனாலும் ஏற்படுறதுன்னா இந்த உடம்பை நான்னு நினைக்கிறது மாய தான் அப்புறம் இது என்னோடதுன்னு நினைக்கிறது மாயை தான் அது எப்படின்னா யதா ஆத்மனகா ஸ்வப்னகா கியாதி கியாதிவப்னா எப்படி இந்த புத்தி இருக்குது அதாவது ஆத்மனஹா தன்னுடைய புத்தியினால கனவு ஏற்படுறது தூங்குற போது சொப்னம் ஏற்படுறது எப்படி தூக்கத்தினால சொப்னம் ஏற்படுறதோ அப்படி மாயையினால இந்த வாழ்க்கை ஏற்படுறதுங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஆத்மனகா கியாதி உண்மையில்லாத கியாத்தின்னு சொன்னால் ஞானம் சொப்னஞானம் பொதுவாக ஹியாதி சப்தத்துக்கு ஞானம்னு அர்த்தம் எப்படி கனவை பற்றிய அறிவானது பொய் என்று நம்மால் அறிந்து கொள்ளப்படுகிறதோ உண்மையில் கனவு வாஸ்தவம் இல்லை ஏதோ தற்காலிக தோற்றம் இந்த உறக்கங்கிற ஒரு சக்தியினால் நித்ரா சக்தியினால் சொப்னம் ஏற்படுது அந்த அதில் இருக்கிற உடம்பு அதில் இருக்கிற அந்த உடம்பில் இருக்கக்கூடிய அஜானம் அவிவேகம் அங்கே இருக்கக்கூடிய மனசில் இருக்கிற துக்கம் அங்கே இருக்கிற உடம்பில் இருக்கிற வழி அங்கே அனுபவிக்கிற சுகங்கள் அங்கே அந்த அதுவும் ஒரு உடம்பு வர்றதே அந்த உடம்பு அதெல்லாம் வந்து நித்ராசக்தினால் ஏற்படுறதுங்கிறது எப்படியோ அப்படி தான் இந்த ஜாக்கிரதாவஸ்தையிலையும் நாம் இப்போ விழிப்பு நிலையிலையும் நம்ம அனுபவிக்கிறதெல்லாம் மாயினால் ஏற்படுறது வாஸ்தவமாக அதுக்கு சத்தா இருப்பு இல்லை எப்படி சொனத்துக்கு இருப்பு இல்லையோ சொப்னம் வந்து இருப்பது போல தோன்றுகிறது அப்புறம் முழித்த பிறகு அதுக்கு உண்மை இல்லை அது மாதிரி இங்கே இந்த இந்த அறிவை பெற்ற பிறகு இந்த வாழ்க்கையை நாம் பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதில் அதர்மும் பண்ணக்கூடாது தர்மமும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படிலாம் புரிஞ்சுக்கணும் தேவைப்பட்டால் தர்மம் பண்ணலாம் ஏன்னால் எல்லாருக்கும் நன்மை ஏற்படும் ஆனால் தர்மம் பண்ணாட்டாலும் பரவாயில்ல அதர்மம் பண்ணவே கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கணும் அது மாதிரி சொல்கிறார் எதா ஆத்மனா ஸ்வப்னா யாத்திஹி ததா அப்படின்னு சப்ளை பண்ணிக்கணும் ததா இந்த துக்காரத்தை கூட ச ததான்னு போட்டுக்கலாம் இல்லாட்டி அர்த்தமும் போட்டுக்கலாம் யதா ஆத்மனா ஸ்வப்னா ஹியாதி ந வாஸ்தவி ததா சம்ஸ்ருதி ந வாஸ்தவி அப்படி படிக்கணும் எப்படி சொப்னம் வந்து உண்மை இல்லையோ அது மாதிரி ஜாக்கிரதாவஸ்தையும் உண்மை கிடையாது அப்படிங்கிறத சொல்கிறாருங்க அதே மாதிரி சுசுக்தி அவஸ்தையும் நாம் உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் எல்லாம் மாயா காரியம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் ஆக மாயினால ஏற்படுகிறது இந்த மாயைங்கிறது என்ன அப்படின்னு கேட்கலாம் மாயினா உண்மையிலே இல்லாததாக இருக்கிற மாதிரி காட்டுறது அதுக்கு விளக்கம் சொல்லவும் முடியாது அதை நம்ம இக்னோர் பண்ணுறதா முடியுமே தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியாது கீதையில் பகவான் சொன்னார் நரூபமசேக தசோபலியத்தை நான் தோ நச்சாதிர் நச்சசம்பிரதிஷ்டா இதுக்கு வந்து வடிவம் சொல்ல முடியாது இதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை நிலைச்சும் இருக்கிறது இல்லை ஒரு தோற்றம் அப்படி தான் சொல்கிறோம் அது சூப்பரிம்போசிஷன் சொல்லுவோம் அத்தியாசம்னு சொல்லுவோம் ஒரு தோற்றம் காணல் நீர் மாதிரி அப்படி புரிஞ்சு அதை பொருட்படுத்தக்கூடாது அதை வந்து உண்மையுன்னு நினச்சி நம்ம விவகாரம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஞானத்தை பெற்று அமைதி அடையணுங்கிறது கருத்து சோகமோகௌ சுகம் துக்கம் தேகாபத்தி மாயா ஸ்வப்னோ யதாத்மனாதிஹி சம்ஸ்ருதிர்நூஸ்தவி எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரி ஓம்